அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளித்தின் ரகசியம் அமெரிக்காவின் பெற்ற கோடீஸ்வரர் உங்கள் என்ன என்று கேட்கப்பட்ட அவர் உண்மையில் நான் எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்று நான் நம்பிக்கையுடன் கனவு கண்டேன் அதற்காக திட்டமிட்டு கடுமையாக உழைத்தேன் வாழ்க்கையில் எளிதாக முன்னேற முடிந்தது என்றார் ஆம் நம் உழைப்பை சரியான திசையில் சரியான பலத்துடன் லக்கை நோக்கிய தீவிரத்துடன் செலுத்தும் போதுதான் நாம் வெற்றி பெற முடியும் சாதனை என்பது நம் வாழ்வில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று அதை நாம் சரியாக பொழுது நிச்சயமாகவே சாதனையை நாம் நிறைவேற்ற முடியும் பலர் சாதாரண வாழ்க்கைக்காக படைக்கப்படுகிறார்கள் சிலரோ சாதனைகள் செய்வதற்காக படைக்கப்படுகிறார்கள் வெற்றிக்கும் வெறிக்கும் ஒரு சின்ன ஒற்று மட்டுமே வேறுபாடு என்பதை சற்று உற்று நோக்கினால் நாம் தெரிந்து கொள்ளலாம் நாமும் திட்டமிட்டு கடுமையாக உழைப்போம் நிச்சயமாகவே வெற்றியை பரிசாகப் பெறுவோம் நன்றி